மேவியேஷ் ஆரங்கு வாசலு யசேம்தி அஞ்சதாஸ்திரோ ஸ்வூஷா விஷவே ரிஷஸ் ஓா சுரிக்வியலோகா போகான்ஸவிமைய பீ சிஷான்ஸ்வீதி மதுர மாயோஜய மாயாசியமம் ப்மையோன் பாசியோகா பச்சாச்சனியன்ஸ்வமீன் ஜோதிஷத்து சூன் சர்வேகானரி சர்வன் விஷேஷா விகத்துண ஆசோ துரீய அஜமியோகம் பிரபாத் பிராவேஷா கஷன நோத்தர சோதே மர்லம் பூத்தேதோரேஷ் சதுபோ தன்வதிசன இன்னொரு நல்ல ஸ்லோகம் அனுஷ்டு மேட்ல இருக்கு जाग्रदादिमयं तथा ओंकारे कसु संवेद्यं ओंकारे कसु संवेद्यं यत्पदम तन्नमाम्यहं जाग्रदादित्रयोन मुक्तं जाग्रदादिमयं तथा ओंकारे कसु संवेद्यं ओंकारे कसु संवेद्यं பதம் அேமிம் தோப்பூவிஷியோ ி காலாத்தோங்க சுவியேதிரா உபன பிரம்மத்தை பத்தி நமக்கு உபதேசம் பண்ணுகிறது அப்படி பிரம்மத்தை உபதேசம் பண்ணும் பொழுது அந்த பிரம்மத்துல அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கிற விஷயங்களை சொல்லி அந்த அத்தியாசம் பண்ணிருக்கிற விஷயங்களை எப்படி நிஷேதம் பண்றது எல்லாம் ஞானத்தினால பண்ணணும் அறிவால நம்ம ஒற்றுமையை உணரணும் செயலால ஒற்றுமைப்படுத்த ஒரு நாள் எவரா முடியாது ஒற்றுமைப்படுத்த நம்மால் முடிய அறிவால் எல்லாவற்றையும் எவன் ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுகிறானோ அவனே ஜானி சொல்ல அறிவால் செயலாலேயோ நடைமுறைகளாலேயோ நம்ம ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள முடியாது ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள கூடாது செயலால் ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள முடியாது ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள அதனால நிறைய அனர்த்தங்கள்லாம் ஏற்படும் ஆகையினால செயலால் நம்ம எவ்வளவு வேற்றுமைப்படுத்தினாலும் தவறுகள் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப வேலை பண்ணணும் நிறைய செயலில் நம்ம திட்டங்களில் நடைமுறைகளில் எவ்வளவு தூரம் வேற்றுமையை வளர்க்கலாமோ தவறு என்ன பண்றாங்க முயற்சி பண்றாங்க அழிய புரியுது நம்ம என்னத்தையாவது பண்றதுனால ஒற்றுமைப்படுத்திட முடியுமா அப்படின்னா நீங்க எத்தனை செயல்களை புரிஞ்சாலும் மக்களை எல்லா விதத்திலையும் ஒற்றுமைப்படுத்துறதுங்கிறது பிரபஞ்சி எல்லாவற்றையும் ஒற்றுமைப்படுத்திக் கொள்ள முடியும் ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டும் அறிவாள ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுகின்றவன் இன்பத் துன்பங்களை வெற்றி கொள்கிறான் அப்படி சொல்ல உபனிஷத் பண்றதெல்லாம் அறிவால ஒற்றுமை கூட என்ன பண்றாங்களை மேற்கொள்றாங்க வெற்றி அடைய முடியறது அதுக்குள்ள ஒரு குரூப் குரூப்புக்குள்ள குரூப் இப்படியே வந்து அஞ்சரை மாதிரி அது மாயையோட மகிமது மாயை வந்து வேற்றுமைகளை எப்பவும் காப்பாத்தேதான் இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் வேற்றுமைக்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்கிறதுக்கு இதுல இருக்கு எழுதி எல்லாம் யோசிச்சு மனசுல வச்சுன்னு ஒண்ணுன்னா சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப அனுகிரகம் நபின் தோறும் நூல் நயம் அதான் படிக்கிற போதும் நூல் நயம் சொல்றல் என்னத்து மாத்திரம்பஞ்சம் அர்த்த பிரபஞ்ச சொல்லுலகம் பொருளுகம் உபனிஷத்து என்ன பண்ணிட்டு முதல் மந்திரத்தில் இந்த பொருள்கள் அந்நியமாக பதம் அர்த்தத்துக்கு அந்நியமாக இல்லை பதமும் அர்த்தமும் ஒன்றுதான் பதமும் பதத்துக்கான அர்த்தமும் ஒன்றுதான் ஆனா வேறேன்னு ஒரு உதாரணம் சொன்னோம் ஒரு உதாரணம் சொன்ன வெந்து போகாது எந்த நியாயத்தை சொன்னா பதமும் பதார்த்தமும் ஒன்னாகும் பதார்த்தங்கிற வார்த்தை விடுறதில்ல எந்த ஒரு நியாயத்தை சொன்னா இப்ப இந்த நெருப்புன்னு சொன்னா வாய் சுடுறது இல்ல ஆகையினால பதம் வேறு அர்த்தம் வேறு அப்படின்னு சொல்லிவிட்டோம் ஆனா அர்த்தமும் என்ன நியாயம் நிரூபிச்சுட்டோமான அர்த்தம் ஒண்ணுன்னு நிரூபிச்சுடலாம் அர்த்தத்தை காரியம்னு நிரூபிச்சுடும் காரண காரியவாதத்தின் மூலம் அர்த்தத்தை வந்து காரியூபிச்சுட்டோமான ஒரு பதம் அந்த பதத்துக்கு அது ஒரு பொருள் இருக்கு தங்கம்னு ஒரு பொருள் இருக்கு ஒரு ஒரு உலோக பொருள் இருக்கு அப்ப என்னன்னா அந்த பதத்தை பிரிக்க முடியல தங்கம் பதத்தையும் தங்கத்தையும் முப்பது நகைகள் இருப்பே இல்லாம போயிடுறது மற்ற பதங்களுக்கு இருப்பே இல்லாம போயிடுறது தங்கம் காரணம் நகைகள் காரியம் காரியும்ாரணமும் வேறா ஒன்னா அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம் காரணமும் காரணமும் வேற இல்லாததுனால காரணமும் காரியமும் ஒன்னாக இருக்கிறதுனால பதமும் அர்த்தமும் இருக்கு பதமும் அர்த்தமும் ஒன்னாகத்தான் இருக்கு நகைகள் தங்கம் எப்படி எடுத்துக்கணும் தங்கம் நகைகள் அர்த்தமும் பிரிக்க முடியாதபடி இருக்கு அப்படிதான் தங்கம் நகைகள் பதமா இருந்தாலும் அந்த பதம் இந்த தங்கம் விட்டு பிரிஞ்சா இருக்கு பிரிஞ்சில்லை இதோட சாரம் என்னன்னு கேட்டா அர்த்தத்தை எல்லாம் பதத்துல ஒடுக்கி அர்த்த பிரபஞ்சம் போடுவோம் அர்த்த பிரபஞ்சம் பதார்த்த பிரபஞ்சம் சொல்ல சொன்னால் தப்பு ஒண்ணும்பஞ்சத்தை ஒடுக்கிப்பிரபஞ்சத்தை ஒடுக்கிடு பண்றோம் பொருலகத்தை சொல்லுலகத்தில் ஒடுக்குகிறோம் சொல்லுலத்தை ஓங்காரத்தில் ஒடுக்குகிறோம் ஒரு விசேஷம் என்னன்னா அகாரம் உகாரம் லயம் ஆக சிருஷ்டி ஸ்திதி எல்லா சப்தத்துக்கும் உற்பத்தி அகாரம் எல்லாத்துக்கும் ஸ்திதி உகாரம் எல்லா பதத்துக்கும் லயம் லகாரம் லயமாக இருக்கிறது இது என்ன மகாரானபஞ்சமத்துக்கு அந்நியமாக இல்ல பதப்பிரபஞ்சமெல்லாம் ஓங்காரத்துக்கு அந்நியமாக இல்லை எனவே ஓங்காரம் தான் எல்லாம் அப்படின்னு சொல்றோம் ஓங்காரம் தான் எல்லாம் ஓங்காரமே முடிந்ததில்லை ஓங்காரத்தையும் இப்ப ஒருக்கிவிட்டோம் எல்லா சப்தத்தையும் ஓங்காரத்துக்குள்ள ஒடுக்கோ ஒடுக்கோ ஒடுக்குன்னு ஒடுக்கி விட்டோம் இது இருந்துதான் அத்தனையும் உற்பத்தி ஆயிருக்கு எல்லாம் இருக்கு ஆகையால ஓங்காரம் காரணம் அதாவது ஓங்காரத்திலிருந்து தங்கம் ஓங்காரத்திலிருந்து வந்தது அப்புறம் வந்து வளையல் தோடுங்கிறது எதுல இருந்து வந்தது அப்படி போங்க கொண்டு போங்க எல்லாம் தெரியும் உலகத்தில் சமஸ்தும் எல்லா சப்தங்களும் ஓங்காரத்தில் ஒடுங்குகிறது பத பிரபஞ்ச அதிஷ்டானம் ஓங்கார அப்ப சொல்லிட்டோம்னா எல்லாம் வந்து காரியங்கள் தான் இருக்கே தவிர எல்லா காரணத்துக்கு அந்நியமா காரியங்கள்லாம் தெரிகிறதே தவிர உண்மையிலேயே வெறும் சப்தங்கள் தான் இருக்கு அர்த்தமே இல்லை அப்படி சொல்ற வெறும் சொற்கள் தான் இருக்கு பொருளே இல்லை எப்படி பொருளே இல்லைங்கிறோம் நீங்க இந்த உதாரணம் தான் வச்சுக்கணும் நீங்க தங்கத்திலேயே நிக்கப்படாது கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணிக்கு முடிஞ்ச பிறகு என்ன உதாரணம் உதாரணம் தெரிகிறது அது எல்லாமே தெரியுது அதுல ஆசிரமும் எல்லாம கன்றாவையும் காட்டப்படுகிறது ரொம்ப ரொம்ப நல்ல சத்விஷயங்களும் அது பார்த்தா என்னன்னு நிர்குணம் நிராகாரம் விஷ்கிரியம் அசங்கம் பூர்ணம் இதோடய நெருப்பு வர்றதுனால திரை எரிஞ்சு போறதா தண்ணீர் வர்றதுனால தரை நனைஞ்சு போறதா ஆனா நம்ம என்ன பண்றோம் அதுல பணம் கட்ட வேண்டியதே இருக்காது ஒருத்தனுக்கும் கட்ட வேண்டியிருக்காது பேசாம ஒரு பாருந்த படிக்கிறவோ அது என்னன்னா உலகத்தை பார்த்துட்டு பிரம்மன பாருங்க ஆயிடும் நம்ம வந்து சினிமாவை பார்த்து பேர் அழறான் அங்கே ஹீரோயின் தோல்வி எவ்வளவு அழறான்னு வச்சுங்க அழுது நான் தான் கூடவே இருப்பேனே நான் தனியா உன் அழக நீ சொந்ததான் ஸ்கிரீன் உதாரணம் பெஸ்ட் உதாரணம் ஒரு அர்த்த இருக்கும் வளையல்ொள் இருக்கிறதா நெக்லஸ் என்ற சொல்லுக்கு பொருள் இருக்கிறதா இப்படி நீங்க போட்டு ஒட்டியானங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கிறதா தங்கம் இருக்கிறதா ஒட்டியானம் இருக்கிறதா ஒட்டியானங்கிற சொல்லுக்கு பொருள் இல்லை தங்கம் சொல்லுக்கு பொருள் இருக்கு தங்கம் சொல்லுக்கும் உண்மையில பொருள் இல்ல ஒட்டியானங்கிற சொல்லுக்கு எப்படி உண்மையில பொருள் இல்லையோ அப்படி தங்கம் சொல்லுக்கும் உண்மையில பொருள் இல்ல என பிரம்மந்தான் இருக்கு பிரியம்மன் சொல்லிடுற நம்ம போட்டு சுரண்டிட்டே இருக்க வேண்டும் அபிதானே இருக்கார் ஒருவர் அவர் லெவல் எப்படி நம்ம கேம்பத்தி தெரியுமா ரெண்டாயிரத்தி ஆறுலாம் உலகத்தில் இவ்வளவுகள்லாம் இருக்கிற காலத்துல ஜனங்கள்லாம் இதை படிக்க போறாங்க அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போகணும் அவரோட காலத்திற்கு முன்னாடி சார் ஆனா ரொம்ப அதுல ரொம்ப கிளாரிட்டி இருக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை இப்ப முதல் என்ன சொல்லி அர்த்த பிரபஞ்சம் ஒன்னும் இல்லவே இல்ல பிரபஞ்சம் இந்த பத பிரபஞ்சமும் ஓங்காரத்துக்கு அந்நியமாயி ஆக ஓங்காரத்துக்கு அந்நியமாக பதங்கள் இல்ல பதங்களுக்கு அந்நியமாக பதார்த்தம் இல்ல பதார்த்தம் அவுட் பதார்த்தம் பதார்த்தத்துக்கு இருப்பு இல்லை அர்த்தத்துக்கு இருப்புல போய் வளையலுக்கு இருப்பு இல்லை சொல்லுக்கு பொருள் இல்லை சொல்லுக்கு பொருள் இல்லை சொல்லுக்கு பொருள் இல்லை தங்கத்தை தவிர பொருள் இல்லை அதே மாதிரி எல்லா வஸ்துக்கும் சொல்ல போன ஓங்குற சொல்ல தவிர பொரு தவிர பொருள் இல்லைன்னு ஓங்காரம் சொல்ல போறோம் ஓங்காரம் தான் இருக்குன்னு சொன்னோம் எதுக்கு சொன்னோம் எல்லாத்தையும் சுருக்கிறதுக்காக ஓங்காரம் என்ன ஓங்காரம் இல்லைன்னு மௌனம் மூடு இது முதல் மந்திரம் ரெண்டாவது மந்திரம் என்ன பண்றது தெரியுமோ நேரம் என்ன சொல்லுகிறது வித்தியாசமா அர்த்த பிரபஞ்சம் இருக்கு பத பிரபஞ்சமே கிடையாது லட்சியம் என்ன கிடைச்சுல பத பிரபஞ்சமும் பொய் அர்த்த பிரபஞ்சமும் பொய் பத பதார்த்த யோக எப்படி ஐக்கியம் பண்றது பால் ஏதோ ஒன்னு பண்ணினாலே நமக்கு பல கிளாரிட்டி வந்துடும் பண்ணுது இது பேர் என்ன எதழ் இல்லையா புது பதம் எங்கிருந்து வந்தது புது பதம் எங்கிருந்து நாலு ஒரு எதழ் பிழிஞ்சு போயிடுது இப்ப இது வந்து மகரந்தம் இப்படின்னு சொல்றோம் இப்ப செம்பருத்தி போய் எங்க காணாம போச்சு பத பிரபஞ்சமே இல்லைங்கிற பதமே செம்பருத்தி பூ பதம் காணாம போயிடுது செம்பருத்தி பூ பதம் வந்து குப்பை பேர் குப்பை குப்பைன்னு ஒரு புது பதம் வந்து என்ன சொல்ற ஆக இப்ப பதமும் முதல்ல என்ன சொன்னோம் அர்த்த பதம் தான் இருக்குன்னு சொல்லுவோம் இப்ப என்ன சொல்ல போறோம்னா பதமே இல்ல வெறும் அர்த்தம் தான் இருக்கு பதமே இல்ல வெறும் அர்த்தம் தான் இருக்கு அப்புறம் கடைசியில் என்ன சொல்ல போறோம் அர்த்தமும் இல்ல பதமும் இல்லை இப்படி எல்லாம் இது பேரு பேரு எல்லாம் வந்து அர்த்தம் இருக்கு பதம் இருக்குன்னு சொல்றது அப்புறம் வந்து பதத்துக்கு அந்நியமா அர்த்தம் இல்ல வெறும் பதங்கள் தான் இருக்கு அர்த்தமே இல்லைங்கிறது அப்புறம் கடைசியில என்ன சொல்றது அர்த்தம் தான் இருக்கு அப்புறம் அர்த்தமும் ஆனா என்ன சொல்றோம் அர்த்தம் வேற ரூபமாடு கடைசியில அர்த்தமும் என்ன போறது ஆய் நீங்க எல்லாத்தையும் அறிவால நீக்கி பாருங்க உலகத்துல பண்ண முடியுமா முடியாதம் அர்த்த பிரபஞ்சத்துக்கு அந்நிய அர்த்த பிரபஞ்சமும் பத பிரபஞ்சத்துக்கு அந்நியமாக இல்லை ஆக கடைசியில என்னன்னா பதமும் இல்லை பதார்த்தமும் அர்த்தமும் இல்லை இருப்பது பிரம்மை சத்தியம் அந்த பிரம்மன் யாருமா இவை யாரு மாய பிரபஞ்சம் உலகமே நான் தான் காக்கை குருவி எங்கள் ஜாதி மறக்க கூடாது நீழ் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நமக்குறலிங் மரத்துக்கு கிடையாது ஆனா தத்துவ அடிப்படையில் என்ன பண்ணி தப்பு உண்மையில கிடையாது எல்லாம் ஒரேடியா அது இல்லை இது இல்லை எல்லாத்தையும் கீழே போட்டீங்களா என்னதான் தான் என்னதான் ஒருத்தனை தவிர வேற எதுவும் கிடையாது அறிபடும் பொருள் நீ அல்ல அறிபடா பொருள் நீ இல்லை அரிபொருளும் ஆகும் உன்னை அனுபவி நீ அவ்வளவுதான் சொல்ல முடியும் இருப்ப இப்ப நான் உங்களுக்கு ஓரளவுக்கு இதை சொல்லிருக்கேன் அது வந்து திருஷ்டியில பேசிட்டு முதல் மந்திரம் இது அர்த்த பிரதான திருஷ்டில பேசுகிறது சொல்லுகிறது அதாவது அர்த்த பிரபஞ்சத்தை பத பிரபஞ்சத்துக்குள்ள ஒடுக்கி பத பிரபஞ்சத்தை ஓங்காரத்துக்குள்ள ஒடுக்கியது முதல் மந்திரம் இப்ப ரெண்டாவது மந்திரம் என்ன வலுத்துறதுன்னா பத பிரபஞ்சத்தை அர்த்த பிரபஞ்சத்துக்குள்ள ஒடுக்கி அர்த்த பிரபஞ்சத்தை பிரம்மனுக்குள்ள ஒடுக்கி பிரம்மனை ஆத்மாவில ஒடுக்கி ஓம்னு சொல்லிடுச்சு எப்படி இருக்குற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் முதல் மந்திரத்துக்கும் இந்த ரெண்டாவது மந்திரத்துக்கும் வித்தியாசம் இதுதான் ஆரம்பித்த போது என்ன ஆரம்பிச்சிருக்கோம் ஓம்னு ஆரம்பிச்சிருக்கோம் இது அனைத்தும் இது அனைத்துங்கிறதுக்கு விளக்கம் சொல்லியது ஓம் என்கின்ற எழுத்து இந்த எழுத்து ஜபத்துக்குரியது இந்த எழுத்து விசாரத்துக்குரியது இங்கு நாம் விசாரத்துக்கு எடுத்துக் கொள்ளுகிறோம் நாம் பார்க்கின்ற அனைத்தும் நாம் பார்க்காமல் முன்காலத்தில் தோன்றிய எங்கும் எப்பொழுதும் எந்த இடத்திலும் தோன்றின எல்லா பொருள்களும் இனி வரப்போகின்ற இருக்க போகின்ற அனைத்துங்கிறது ரிலேட்டிவ் தானே எல்லாரும் கிளாஸுக்கு வாங்க அப்படின்னா வாட்ச்மேன் வந்து உட்காந்து நீங்க எல்லாரையும் வர சொன்னீங்க எல்லாரும் எல்லாரும் வந்துருவாங்க ஆசிரமத்திலிருந்து எல்லாரும் வெளியிலிருந்து கூட வந்துருவாங்க நம்ம வந்து எல்லாரும் சாப்பிட வாங்க எல்லாரும் வாங்குவோம் சொன்னா இப்படி சுவாமி கோயிலுக்கு வாங்க புரியவே மாட்டேங்க எல்லாரும் வாங்குவோன்னு சொல்லி யாருக்கெல்லாம் புரியறதோ அவங்கெல்லாம் வாங்க இனி வரப்போறது ஓகாரம் தான் இனி எதை சொன்னாலும் சரி நான் ஓங்காரம் தான் சொல்லுவேன் இது முதல் மந்திரத்தோட சாரண் இரண்டாவது என்ன சொல்லி இந்த அர்த்த பிரபஞ்சம் என்னது ஓங்காரம் அர்த்த பிரபஞ்சத்துக்கு அன்னிமா பத பிரபஞ்சம் இல்லையா நம்ம பார்த்துட்டோம் இப்ப இங்க என்ன பண்ணுகிறது அர்த்த பிரபஞ்சம் அனைத்தும் போட்டுக்கணும் அங்க என்ன பண்ணுணும் பத பிரபஞ்சம் அனைத்தும்னு ஆனா பத பிரபஞ்சம் சொல்ற போது அர்த்த பிரபஞ்சத்தை நம்ம விட்டு என்ன பண்ணிட்டோம் ஒடுக்கி பதப்பிரபஞ்சத்தை ஓங்காரத்துல ஒடுக்கி முடிச்சுட்டோம் அர்த்த பிரபஞ்சத்துல ஒடுக்கிறோம் ரெண்டு இதுதான் கைவல்யத்துல உபனத்துல பாக்கிறோம் தத்துவம் தத்துவமே தத்து இல்லையா தத்துவமேவ இருக்கு அப்படி சொன்னாதான் அந்த ஐக்கியம் திருடப்படும் அந்த ஒற்றுமை உறுதிப்படும் அதுக்காக உபனிஷத் என்ன படுகிறது அதுவே நீதிபடுறதுக்காக நம்ம உள்ளத்துல ஞானம் பலப்பட வேண்டும் என்பதற்காக உபனிஷத் இவ்வளவு அழகா சொல்லிக் கொடுக்கிறது ஏதத் சர்வம் அங்கேயே ஏதத் சர்வம் இருக்கு ஓமித் இதற்கு சர்வம் அங்க இதம் சப்தான் அர்த்த அப்படி பிரிச்சது உப விபம் பரம்பொருளுக்கு அருகாமையில் சொன்னாலும் அருகாமையில் அப்படின் பரம்பொருளை உணர்த்துவதற்காக ஆராய்ச்சி என்னது பரம்பொருளை பரம்பொருளுக்கு அருகில் நம்மை அழைத்து செல்லுகின்ற தெளிவான முழுமையான ஆராய்ச்சியானது தொடங்கப்பட்டிருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் உபனிஷத்து கொஞ்சம் விஸ்தாரமா பாக்கலாமா அப்படின்னு அப்ப நம்ம கேட்கல ஆரம்பிக்கலாமா நம்மகிட்ட கேட்கல கேட்காம உபனிஷத்து என்ன பண்றது எட்டாவது அப்புறம் இன்னொரு இடத்துல சொல்ல போற சங்கராச்சரியா ரொம்ப அழகாக இது பண்றது பாதாமா ஏழாவது மந்திரத்துல வருது பாதா மாத்ரா மாத்ரா அகாரி அப்படின்னா அந்த மந்திரத்துல வரப்போ விளங்க வைக்காரத்தை தொடங்கி இருக்கின்றோம் அதனுடைய விரிவை காணப்போகிறோம் அப்படிங்குற கருத்துல அதுல அடங்கியிருக்கு அப்புறம் அது சொல்லியது இந்த ஜெகத்தெல்லாம் ஓங்காரம் தான் சொல்லியது பூதம் பவத் பவிஷ்யர்வம் ஓங்காரஹ ஒங்கடுங்கி போயிடுச்சு பதம் அனைத்தும் அர்த்தத்துக்குள்ள ஒடுங்க அர்த்தத்துக்குள்ள ஒடுங்கிறது நம்ம எப்படி சொல்றோம் அத உதாரணம் சொன்னேன் இப்போ வளையல் இருக்கு இல்ல ஏதோ ஒரு நகை இருக்கு மோதிரம் இருக்கு அந்த நெக்லஸ் அழிச்சு வளையா பண்ணிட்டோம்னு வச்சுனே அந்த நெக்லஸ்ங்கிற ரூபம் என்னாச்சு வளைங்குற ரூபத்தை அடைந்து விட்டது அப்ப நெக்லஸ் பதம் எங்க போச்சு காணாமல் போய்விட்டது நெக்லஸ் ரூபத்தை அழிச்ச உடனே நெக்லஸ் பதமும் காணாமல் போய்விட்டது ஒடுக்கிட்டோம்னா அர்த்தட்டும்பத்தில் ஒடிக்கிட்ட நாமலை நாமலை போகிறது போகிறது ஆக நாம ரூபமும் காணாம போகிறதுனால நாம ரூபம் எப்படி சத்தியமாக இருக்க முடியும் இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் என்னது ஒரே நாம ரூபாத்மகமா இருக்கு இந்த நாமரூபங்கள்லாம் எப்படி உண்மையாக இருக்க முடியும் நாம என்ன சொல்றோம் இந்த நாம ரூபங்கள்லாம் உண்மைன்னு நம்ப வந்து இப்ப வந்து இளமை இருக்கா இல்லையா இளம இருக்கா நம்மள்கிட்ட நிறைய பேர் சின்ன பையன இளமை நம்ம இருக்கோ இளமையை காணாம போயிடுத்து இளமை உண்மையா நமக்கு உண்மை இல்லை இந்த முதுமைன்னு இருக்க போறதா கொஞ்ச நாள்ல இருக்க போறது இந்த முதுமை உண்மையா முழங்கால் வலிக்கிற போதுதானே தெரியுது நம்ம எதை உண்மை உண்மை உண்மை நம்பி இருக்கோமோ அது உண்மையே இல்லைங்கிறது உண்மை மிச்சியாங்கிறது உண்மை ஜெகன் மிச்சயங்கிறது சத்தியமா மிச்சயான் இப்படி கேட்டா கேள்வி என்ன பண்ண முடியும் ஜெகத் மிச்சயங்கிறது சத்தியமா மிச்சையா என்ன சொல்ற பாரு நாம கிடையாது எல்லா நாம ரூப அதிஷ்டம் பிரம்ம்தான் அதாவது என்ன சொல்றது தங்கம் மாறாம நகையோட நாமரூபம் மாத்திரம் மாறுறதோ அப்படி பிரம்மம் மாறாம ஜகத்தோட நாமரூபங்கள் மாத்திரம் மாறுறது அப்படி புரிஞ்சுக்கணும் தங்கம் மாறாமல் எப்படி நாமரூபங்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருக்கிறதோ அப்படி பிரம்மம் மாறாமல் ஜகத் மாத்திரம் மாறிக்கொண்டே ஜெகத்னா நாமரூபங்கள் நாம எப்படி தங்கம் மாறாமல் இருக்குதார்த்தங்கள் கோடி கோட்டானு கோடி பத பதார்த்தங்கள் பிரம்மத்துல அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்கு அத்தியாஸ்தம் பண்ணப்பட்டது நீக்கிறோம் அத்தியாசம் பண்றோம் அத்தியாசத்தை நீக்கிறோம் அப்புறம் புதுசா அத்தியாசம் பண்றோம் நீக்கிறோம் வாழ்க்கை முழுக்க அத்தியாசமயமா இருக்கு அதிர்ஷ்டமயமா இருக்க வேண்டாமோ மயமா இருக்கு அதனால தான் என்ன பண்ற ஒரே அவஸ்தையோ அவஸ்தான் திருஷ்டாந்தத்தை நிறைய யோசிச்சு எப்படி தங்கம் வந்து எத்தனை நாம ரூபத்தை எடுத்தாலும் மாறுறது இல்லையோ அதே மாதிரி பிரம்மன் இந்த ஜகத்துல இருக்கிற சமஸ்தார்த்தங்களும் மாறினாலும் அது மாறுறதே இல்லை மாறிட்டே இருக்கு வளையல் தோடா மாறலாம் வளையல் மோதிரமா மாறலாம் ஆனா தங்கம் மாறுதல அதனாலதான் சாஸ்திரத்துல பிரம்மன விவர்த்த உபாதான காரணம்னு சொல்றோம் விவர்த்த உபாதான காரணம் பரிணாமி உபாதான காரணம்னு ஒண்ணு இருக்கு மாயையை சொல்றோம் அதெல்லாம் வேற விதமா பண்ணிட்டே இருக்கும் மாறாத ஒரு காரணம் உபாதான காரணத்துக்கு எக்ஸாம்பிள் பால் தயிரா மாறுறது விவர்த்த உபாதான காரணத்துக்கு எக்ஸாம்பிள் தங்கம் நகையாக வழிவெடுக்கிறது ஒரு பொருள் தன்னை அழித்துக் மற்றொரு பொருளாக மாறினால் அது பரிணாம பரிணாமம் பரிணாம உபாதானம் ஒரு பொருள் தன்னை அழித்து கொள்ளாமல் பல பொருள்களை தன் மீது காட்டினால் அது விவர்த்த உபாதானம் தங்கம் நகையா மாறினா நகையா திரும்பவும் தங்கம் ஆக்க முடியும் அதனால விவரத்த உபாதான அதனாலதான் அத்வைதிகளை வந்து விவர்த்தவாதிகள் அப்படின்னே அவங்க கூப்பிடுறாங்க மத்த ஆச்சாரியர்கள்லாம் ிகள் பிரிகள் மதங்கள்னா பிரதிகள் பரிணாமல்ந்திரம் இருக்கே அவர் தான் பல்வேறு வடிவங்களாக ஆவேனாக அப்படின்னு சொல்லிவிட்டார் பிரம்ம அயம் ஆத்மா பிரான்னு சொன்ன பிரம்மன் ஆத்மாவுக்கு அந்நியமா இல்ல இப்ப யார் இருக்காங்க ஆத்மா தான் இப்படி போட்டுக்கணும் ஓங்காரஹா பதானி அர்த்த என்ன பிரம்ம ஆத்மா கடைசியில் என்ன ஆச்சுன்னா மிச்சம் யாருக்கா தெரியுமா ஓங்காரமும் பிரம்மனும் ஆத்மாவும் தான் இருக்கு பதங்களும் அவுட்டு அர்த்தங்களும் அவுட்டு இப்ப மூணுதான் இருக்கு நம்மள்கிட்ட ரெண்ட வந்து நம்ம தூக்கி போட்டுவிடும் ஓங்காரம்னு ஒன்னு இருக்கு பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு இந்த மூணும் வேற கிடையாது அதான் அதோட விசேஷம் இந்த மூணு பதங்களுக்கும் ஏகத்துவம் தான் இந்த மூணு பதங்களும் வேற வேற கிடையாது ஓங்காரம் தான் பிரம்மன் பிரம்மன் தான் ஆத்மா ஆத்மா தான் ஓங்காரம் ஆகியனால இந்த உண்மை புரிஞ்சாச்சு ஓங்கார சப்தமும் நமக்கு தேவையில்லை பிரம்ம சப்தமும் நமக்கு தேவையில்லை ஆத்ம சப்தமும் நமக்கு தேவை நமக்கு தேவை எதுக்கு இந்த சொற்களை எல்லாம் நம்ம கையாள்னா விஞ்ஞானம் பெறுவதற்காக இந்த சொற்களை கையாண்டோம் ஞானம் பெற்ற இந்த சொற்களுக்கு வேலை இல்லை அப்புறம் இந்த சொற்களுக்கு எதனால வேலை இருக்குன்னா உபதேசம் பண்றதுக்கு தான் வேலை இருக்கு உபதேசத்துக்கு தான் இந்த சொற்களே தவிர ஆனா இந்த சொற்களுக்கு உண்மையிலே வேலை கிடையாது எப்ப புரியும் இந்த சொற்கள் புரிய வைக்க வேண்டியத புரிஞ்சு கொடுத்துன்னு சொன்னா சொற்கள் அப்புறம் சொற்களுக்கு ஜீவன் இல்லை ராமகிருஷ்ண கடிதத்தில் இருக்கின்ற விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட்டால் அப்புறம் கடிதத்துக்கு தேவையில்லை கடிதத்தை வச்சுட்டே இருப்போமா அவங்க போட்ட லெட்டர் நம்ம ஞாபகத்துக்கு பார்த்தாலும் பரவாயில்ல ஆனா வந்து நமக்கு முக்கியமே தவிர விஷயம் கடிதம் தான் என்னெல்லாம் எழுதி மறந்து மீட்டதுனால ஞாபகத்துக்காக வச்சிருக்கேன்னு சொல்லலாம் இது ஒரே விஷயம் தான் அத்வைத பிரம்மன் ஒண்ணுதான் விஷயம் அதுதான் ஆத்மஸ்வரூபமா இருக்கு அது நான் இது எப்படி மறக்க முடியும் எப்படி மறக்க முடியும் ஒரு லெட்டர் பெருசா கதையெல்லாம் எழுதினா அந்த லெட்டர்லாம் என்ன எழுதிருந்தது மறந்து போயிருந்தே ஒரே விஷயம்மா பிரம்ம இந்த உண்மை புரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன இருக்கு அதனால என்னன்னா மௌனி பவத்தே ரொம்ப உபனிஷத்து அது எப்படி பவத்தை அப்படின்னு சொல்லப்படாது அது உபனிஷத்துல சத்த ஜெயத்தே வந்து மாத்திரம் இதுவா என்ன அது சமஸ்கிருத கிராமர் விஷயம் மௌனி பவத்தேன்னா மௌனம் அடைந்து விடுகிறான் அதுக்கப்புறம் அவனுக்கு பேசறதுக்கு அந்த விஷயம் புரிஞ்சாச்சு புரிஞ்சாச்சுன்னாலும் பழைய பேசுவோம் பே இல்லர்ச்சு இடையில ஏதாவது அர்த்த பிரபஞ்சம் இது பிரம்மன் இந்த ஆத்மான்னு சொல்ற போது அபரோக்ஷமா இருக்கக்கூடிய இந்த ஆத்மா அதான் நான் காலையில சொன்னேன் ஆத்மாங்கிற போது இந்த உடம்பை குறிக்கல மனச குறிக்கல புத்திய குறிக்கல சைதன்யத்தை குறிக்கிறது அப்படி இருக்கிற போது பிரம்மன் இந்த எவ்வளவுதான் அவருக்கு குவாலிட்டி இருந்தாலும் நான் எப்ப என்னுடைய ஜீவத்தன்மையவே நீக்கறேனோ அப்ப அவருடைய ஈஸ்வரத்தன்மையை நான் நீக்கிவிடலாம் ஒண்ணி சார் அழிவா செஞ்சேன் அறிவால எடுத்துட்ட நான் இல்லைங்கிறத புரிஞ்சுட்டேன் அதுவே என் அனுகிரகம் தானே உனக்கு அப்படித்தான் சொல்லுவாரே தவிர நீ எப்ப பார்த்தாலும் என்ன வேற வேறையா வச்சு நினைச்சிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கப்பாங்கிறார் அவர எத்தனை வருஷத்துக்கு ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் குரு யார் ரூபத்தில் இருக்க ஈஸ்வரன் தான் குரு ரூபத்தில் வேற ஓங்கார விசாரம் வேற இல்ல புரூவ் பண்ணிடும் இப்ப என்ன ஆச்சு ஜத்சாரம் வந்துட்டோம் ஓங்கார விசாரம் ஜகத் விசாரம் பிரம்ம விசாரம் ஆத்ம விசாரம் இப்ப என்ன கடைசியில் ஆத்ம விசாரத்தில் நான் யார் அப்படிங்கிற விசாரத்துக்கு வந்துட்டோம் இவை அனைத்தும் ஓங்காரமே இவை அனைத்தும் பிரம்மே பிரம்மமே நான் இந்த வார்த்தை மாத்திரம் போட்டா படிச்சது எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா வஸ்துக்களையும் சேர்த்து சொல்றோம் சர்வதேச சர்வகால சர்வ வஸ்து எல்லாம் இவை அனைத்தும் ஓங்காரமே அப்புறம் அடுத்தது என்ன இவை அனைத்தும் பிரம்மே என்ன ஓங்காரம் போட்டு இது வரைக்கும் படிச்சதே அவ்வளவுதான் என்ன பண்றது பிரம்மே என்ன எப்படி நான் உணர்ந்து கொள்வது அது ரொம்ப அழகா பண்ண போகிறது சமஷ்டி விசாரம் பண்ண போறது தனி தனி மனிதனை பற்றி ஆராய்ச்சி பொது தன்மையை பற்றி டோட்டாலிட்டி அப்புறம் குப்பையா போய் அது அணுவா மாறி அதுவும் போய் கடைசியில என்னன்னா சர்வே காமஹா பிரபிலி எல்லாம் ஒடுங்கி போய் அவர் ஒடிஞ்சிட்டார் அடங்கிட்ட செத்து போயிட்டாரி அடங்கிட்டாரு பக்கம்ல அந்த பாஷை எல்லாம் தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அவர் அடங்கிட்டாருங்க அடங்கிட்டாருன்னா என்ன அர்த்தம் ஆள் வில்லையன் பெண்ணு உயிருக்கு செத்து போயிட்டாரு சமாதி ஆகிட்டான்னு அடங்கிட்டாருங்க நீ அடங்குறதெல்லாம் அப்புறம் இயற்கையா அடங்குறது எல்லாருமே அடங்குறான் ஒரு நாளைக்கு பகவான் அடக்கி விடுறேன் கைகட்டி வாய் பத்தி இருக்காங்க அது மாதிரி என்ன பண்றதுன்னா தானே எல்லாத்தையும் நீக்கிடுறது அது பணிவு பவியங்கிறது வேற இங்க இங்க வந்து எதுவுமே ரெண்டாவது இல்லைன்னா எங்க வெறுப்புக்கு எங்க விருப்புக்கு இடம் எங்க கொஞ்சம் இங்கதான் பேர் கொஞ்சம் இடிக்கும் நம்ம சொல்லுவோம் இங்க அத்வைதில் வந்து நீங்க யாரையும் வெறுக்கவும் முடியாது யாருக்கும் அன்பு செலுத்தவும் முடியாது யார்ட்டையும் நீங்க அன்பு செலுத்தவும் முடியும் ஏன்னா ரெண்டு இருந்தா தானே அன்பு செலுத்துறதுக்கு அன்பு செலுத்த முடியாது ஆனா ஞான எல்லார்ட்டையும் அன்பா இருக்கான்னு சொல்றாங்களே அதே எப்படி அப்படின்னா அதுக்கு நம்ம சொல்ற பதில் இது எல்லாருக்கும் தம்பேர்ல அன்பு இயற்கையாவே இருக்கு எல்லாம் தான் நினைக்கிறதுனால எல்லார்ட்டையும் அன்பா இருக்கான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் தங்கிட்ட வெறுப்பு இருக்கோ சொல்லிப்போம் அப்பப்போ நம்மளா சொல்லிப்போம் ஆனா இன்னொருத்தனோட வெறுத்த பிடிக்காது எனக்கேர்ல கோப்பா சொல்ல கோபம்ையா பண்ணிக்கலாமா தோன்று நானே அது நீ இருக்கிறது என்ன பண்றது உனக்கு என்ன ஒரு ஆனந்தம் என் பேர்ல எனக்கு கோபம் இருக்கிறது நியாயம் என் உனக்கு கோபம் இருக்கிறது என்ன நியாயம் அப்படி கேட்டாலும் உண்மையான பியூர் அத்வைதத்துல லவ் ஆகுது ரெண்டும் கிடையாது ஆனா பகவான் சொல்றேன் சொல்றாருனால எல்லாரையும் தானா நினைக்கிறான் பொய்யர்தம் புண்ணிலையெல்லாம் நான்கிறார் பாரதியர் அக்கிரமம் பண்றவன் அந்நாயம் பண்றவனுடைய நானுங்கிறார் பாரதியார் அவனிடத்திலேயே நான் அன்பு செலுத்த பாவம் அறியாமையினால தப்பு பண்றான் அவங்களால தான் கரெக்டா சொல்ல முடியும் நம்ம ஏதோ சொல்லுவோம் ஆத்மா பிரம்மா இந்த ஆத்மாவை என்ன பண்றதுன்னா நாலு துண்டா போடுறாங்க இனி ஆத்ம விசாரத்தை ஆரம்பிக்க போறோம்னு அர்த்தம் எல்லாம் முடிஞ்சு நானே அப்புறம் ஓங்காரமே எல்லாம் என்ன ஓங்காரமே எல்லாம் ஓங்காரமே அனைத்தும் பிரம்மே பிரம்மே ஆத்மா இந்த மூணு மறந்துடவே இருக்கு நல்ல ஐக்கியது அயமாத்மா பிரம்மங்கிறது ஞாபகம் இருக்கோ இது வந்து பெருசா பிரசித்தமான மகா வாக்கியங்கள்ல ஒண்ணு நான் அதை சொல்லவே இல்லை மகா வாக்கியம்யம் இல்ல ஏகப்பட்டயங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன வேதங்களில் எண்ணற்ற மகா இருக்கின்றன எண்ணற்ற மகா நான்கு மகா சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லணும் ஒரு மகா வாக்கியத்தை நிறைய மகா வாக்கியம் இருக்கு ரிக்வேதத்துல நிறைய மகா வாக்கியம் இருக்கு எதிர்வேதத்துல நிறைய மகா வாக்கியம் இருக்கு மகா வாக்கியம்னா என்னன்னா இங்க இருந்து மெட்ராஸ் வரைக்கும் நீளமா இருக்குமா அதுக்கு பேர் மகா வாக்கியம் இல்லப்பா எந்தாக்கியமா இது அயமாத்மா மகா வாக்கியம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வாக்கியம் மகா வாக்கியம் ஜீவபிரம்யோதக வாக்கியம் மகா வாக்கியம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னுங்கிற வாக்கியத்துக்கு பேரு மகா வாக்கியம் யம் இந்த மாதத்திலிருந்து எல்லாத்துலயும் மகா வாக்கியம் இருக்கு ஆனா இந்த மகா வாக்கியத்தை செலக்ட் பண்ணிருக்காங்க பெரியவங்க சன்னியாசிகள் தினந்தோறும் ஜபத்திலே அதை சொல்லி ஆகும் அதுல ஒரு ஆர்டர் இருக்கு இந்த மகா வாக்கிய சொல்றதுல யார் எந்த ஒரு சம்பிரதாயமோ அந்த மகா வாக்கியத்தை முதல்ல சொல்லிக்கிடும்னு இருக்கு சம்பிரதாயமா இருக்கிறதுனால அகம் பிரம்மாஸ்திரி அப்புறம் பிரஜானம்மி பிரஜானம் பிரம்ம தத்துவ அயமாத்மா பிரம்மன்னு சொல்லணும் மூணு தடவையா சொல்லணும் இப்படி வச்சு சொல்லணும் அது ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணுவோம் ஆனா அந்த நேரம் அனுசந்தானம் பண்ணணும் அது ஒரு தர்மம் இருக்கு அப்ப ருவேதக்காரர் என்ன ஒன்றுவேத சம்பிரதாயத்தில் வந்து பிரஜானம் பிரம்மா அவர் மாத்திக்கிட்டு தத்துவமசி பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி ஐமாத்மா பிரம்மா அசரவேத குரூப் சேர்ந்தவங்க செங்கேரி மட்டத்து சிஷியர்கள் எல்லாம் இந்த ஆர்டர் ரெண்டு கடல் ரெண்டு மலை பிடிச்சாங்க பச்சிம சமுதிர கரையில ரெண்டு மட்டம் இது ரிக்வேதம் அது வந்து சாமவேதம் மாணவே சாமவேத மட்டம் புரி ரிக்வேத மட்டம்வேத மட்டம் நான் இந்த காஞ்சி ஷிங்கேரி பிராபணத்துக்குள்ள போல இது சம்பிரதாயம் அதுவே நிறைய இருக்கு இப்ப இது ஒரு மகா வாக்கியம் சொல்ல வந்தேன் மகா வாக்கியம்னா இந்த அயமாத்மா பிரம்ம இந்த ஆத்மா பிரம்மேன்னு சொல்றது ஒரு ஐக்கியம் ஜீவாத்ம பரமாத்மா ஐக்கியம் அது ஐக்கியம் எப்படிங்கறத பத்தி நான் இன்னும் விஷயங்கள் வரப்போகிறது நம்ம திரும்ப திரும்ப படிக்க தான் போறோம் சகா அயம்க்காக இது ஒரு மகா வாக்கியம் சோயமாத்மா அதுவும் மகா வாக்கியம் அயமாத்மா பிரம்மங்கிறது மகா வாக்கியம் சோயத்மாங்கிறது மகாக்கியம் பிரம்மமாக இருக்கின்ற இந்த ஆத்மா என்ன சொன்னார் இந்த ஆத்மா அழுத்தம் கொடுக்கிறது அந்த பிரம்மமாகியம் உடையது இந்த நான்கு பிரிவுகள் என்னன்னு பார்க்க போறோம் சுருக்கமா சொல்றேன் ஜாகிரத அவஸ்துரிய உடையது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற அந்த காலத்தில் இருந்த ஒரு காச உதாரணமா சொல்றா பணம் பணம் என்கிருத பதம் ஒரு தேசத்துல அப்படி இருந்துதான் ஒரு காசுக்குள்ளேயே நாலு பிரிவு இருக்குமா நாலு ஓட்டை இருக்குமா ஒரு தேசத்தோட விசேஷ படம் அப்படின்னு சொல்றாங்க தேச விஷே விசேஷ கார்ஷா பண சப்தா சோடச பணம் பதினாறு பணமா சொல்றோம் இல்லையா பதினாறு பணம் ஒரு பணம் கொடு ரெண்டு பணம் கொடு அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அந்த காலத்துல உண்டு இப்பெல்லாம் சொல்றது இல்லையா இது எத்தனை பணம் ஒரு பணமா ரெண்டு பணமா அப்படி கேட்பாங்க ஒரு படம் ஒரு படம் பழமொழியா இருக்கு அவனை வந்து அழ வச்சதுக்கு ஒரு பணமா அழகுல நிறுத்துன்னு சொல்றதுக்கு ரெண்டு பணம் கொடுத்துமா சதுஷ்பா அதாவது நாலு பிரிவுகளை நாலு அம்சங்களை உடையது நம்ம ஒரு ஒரு நிலையில ஒரு மாதிரி இருக்கும் வேற விஷயம் ராவணனுக்கு பத்து தலை எது வேற உள்ள நமக்குள்ள இருக்கிற பர்சனாலிட்டி பத்து விதமா இருக்கும் நமக்கே தெரியாது நம்ம எந்த நேரம் எந்த ரூபாய் எடுப்போம் நமக்கே தெரியாது ஏதோ வெளியில ஒரு ரூபம் தெரியுது ஏதோ இதான் ஒரு ஒருத்தருக்கான் அவருக்கே தெரிய மாட்டேங்குது தெரியுது எல்லாம் நாடகம் போட்டு போட்டு டிராமா சினிமா நடிச்சு நடிச்சு அவனுக்கு ஒரிஜினல் பர்சனாலிட்டி மறந்து போயிடுவான் அது மாதிரி நம்ம போடுற விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புல மாலை வகுப்புல பார்ப்போம் இந்த நாலு பாதம் வரைக்கும் வந்துட்டோம் அடுத்ததை பார்ப்போம் ஓம் பத்ரன் கருணைனு பசியே மாரியஜரங்கைஸ் கும்சேமேவா நோ ஸ் நூஷா விஷவே நாட்சியோ அரிஷ்டேமி ओम शांति, शांति, शांति ஸ்வோஸ்போ சாந்தி ஷாதி குருராத்மேதி மூர்விமூர்த்த மூத்தி எல்லா வாழி எங்கள்மோனி அருள் வாத்தையன் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ாஷா ஹரி ஓ ஆதிநாஸ்மீன்மாரிக்கீ சமீ